இலங்கை வானொலியில் தனது காந்த குரல் மூலம் மன்னன் கே எஸ் ராஜாவுக்கு ஊழியர்களும் அஞ்சலி நிகழ்ச்சி உமா ஜல்வுனத்தார் வழங்கும்ழித்து பெரும் வரவேற்பு பெற நிகழ்ச்சி உமாவின் வினோத வேலை ஒவது ஆயிரம் ஆயிரம் நேயர் நெஞ்சங்களை வசீகரித்து அனைவர்தும் அபிமானத்தை வென்ற அந்த குரலுக்குரிய ஜீவன் மதுர குரல் மன்னன் கே எஸ் ராஜா மேனார் புயலில் ஆழ்ந்த ி நம் இதங்களில்லங்கை வானொலியின் வரலாற்று ஏடுகளில் என்றும் இனிக்கும் புது கவிதையாய் பண்பாடி கொண்டிருப்பார் இரண்டு மூன்று தசாப்தங்களிலே தனது வித்தியாசமான அறிவிப்பு அதிசய அறிவிப்பாளர் கே எஸ் ராஜா என்றால் எவரும் மறுக்கப்போவதில்லை காலத்துக்கு காலம் வானொலியில் முத்திரை பதித்துவிட்ட அறிவிப்பாளர்கள் வரிசையிலே ராஜாவுக்கு ஊர்வலம் போனவர் எங்கள் ஒலிபரப்பு கொடுத்தும் சேவை இரண்டு நேரம் ஒன்பது மணி ஒன்பது முப்பது வரை இசை அமைப்பாளர் அறிவிப்பு துறையில் நடைபெற்றது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ் சேவை இரண்டு நேரம் இரவு ஒன்பது மணி 30 நிமிடம் உங்கள் விருத்தம் நாதஸ்வர இசையுடன் இணைவது தேவனும் தேவியும் மற்றும் கலகலப்பாகத்தான் இருக்கும் அவர் நேரத்தை கூறுவதை கூட வித்தியாசமான பணியாக செய்வார் வாழ்வே மாயம் என்பர் அது உண்மைதான் கொண்டவர்கள் சகல அறிவிப்பு மட்டுமல்ல மேடை அறிவிப்பு கூட கைவிந்த கலை நிகழ்ச்சிகளும் அவரது அபாரமான அறிவிப்பு திறனால் களை கட்டின தமிழில் மட்டுமன்றி ஆங்கிலம் சிங்கள மொழிகளிலும் சார்பில் நடத்திய திரையிலிருந்து நிகழ்ச்சிகளால் தனது ஜனரஞ்சக தன்மையை மேலும் மெருகேற்றிக்கொண்டார் சிறு வினாடிகள் ஒலிக்கும் விளம்பரங்களில் கூட தனக்கென தனி வாணியை தந்து நீர்களை வந்து விட்டால் அதை வைத்தே நேர்களை கவரும் விளம்பரத்தை அமைத்து விடுவார் எனக்கு ஏ ராஜா முன்பு வானதியோடு ஒன்று இருந்தவர்களை என்று கேட்டாலும் அவர்களது மனதில் பதிந்து போன கே எஸ் ராஜாவின் அன்றைய விளம்பர உத்திகளை கதைகதையாக சொல்லுவார்கள் இந்த பாடல்கள் நிச்சயம் ஒருபரப்பில் இடம்பெறும் என்று நீர்கள் திட்டவட்டமாக சொல்லி ரசித்த பாடல்கள் ஒன்றா நிஞ்சங்களுக்கு இரவின் மடியிலும் உறக்கம் போலே இனிப்பான மொழி பேசும் இறிய எங்கே நி சென்றாயுவரியே எங்கே நி சென்றாயுவரியே இனியும் இந்த பாடல்கள் ஒழிக்கும் போது அறிவிப்பாளர்களில் ஒருவராக கொடிகட்டி பறந்தவர் கே எஸ் ராஜா அவரது குரல் பார்வையில் பொலிக்காதி காலகட்டத்தில் கூட அவர் எங்கே எங்கே என்று கேட்ட நேர்களின் எண்ணிக்கை கூட ஏராளமானதுதான் கே எஸ் ராஜா மீண்டும் வந்துவிட்டார் என்று மகிழ்ந்த உள்ளங்கள் என்ற வேதனையில் வெம்புகின்றனர் அவர்களது அபிமானம் பெற்ற கே அடிக்கடி ஒலிக்கவிடும் இன்னும் ஒரு பாடல் அந்த பாடல் இப்போது ஒலித்தாலும் கூட நேயர் நெஞ்சமெல்லாம் அந்த வரிகளிலே கரைந்துவிடும் கண்கள் கசிந்துவிடும் நேர்தம் கண்கள் இனி அவரை காணப்போவதில்லைகள் ஒன்றுவிட்ட உள்ள அந்த மதுர குரலில் மயில் கொண்டதால்தானோ என்னவோ அந்த காலம் எங்கள் கே ராஜாவை கவர்ந்து சென்றானோ என்று உண்மையான உள்ளத்தோடு அவளோடு பழகிய பாசனங்கள் ீர்களா ராஜா ராஜா! எங்களை எல்லாம் வள விளவில் உன்னை அறியாமலேயே உன் நாவிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை பிரயோகம் வந்ததோ என்று எங்களை எல்லாம் தெரிவிக்க வைத்தாயே ஒலிப்பதிவு நேரத்தில் தென்பட்ட உன் சொற்பிரயோகங்கள் ஒன்று போட்டியில் உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் எவ்வளவு கூட நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டு போகிறீங்க பிள்ளை விடை தேடி எங்கள விடைபெற்று சென்றாயோ மதுரை குரலோனே விடையை பெறுவது இதில் ஒரு சகாப்தம் எங்கள் அறிவிப்பு துறையில் நண்பன் கே நாம் அடியும் வரை என் மனதில் குடியிருப்பான் நிலைத்து வாழும் ஆலயம் நீங்கோ ஆலயம் நிலைக்கு நினைவாஞ்சலி மறைந்த மதுரக் குரல் மன்னன் கே எஸ் ராஜாவுக்கு கொழும்பு பதினொன்று செட்டியார்கு இலக்கம் இருபத்தி ஏழு உமா ஜுவல் ஹவுஸ் உரிமையாளர்களும் ஊழியர்களும் இதயம் நிகழ வழங்கிய அஞ்சலி நிகழ்ச்சி